நற்றினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய்கள் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அந்த வகையில் இன்று தத்துவின் சிஷியரான அரிஸ்டாலின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அதாவது தொட்டில் பழக்கம் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நலவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று பாடலும் பிறக்கும் போது குழந்தைகள் எல்லாம் ஒன்றுதானப்பா அது வளரும் விஷயம் வேறப்பா என்று பாடலும் குழந்தை தாயின் வயிற்றுக்குள்ளிருந்து பிறக்கும் போதிலிருந்தே நல்ல குணங்கள் உருவாகின்றது என்பதனை காட்டுகிறது கல்வி தேர்வுகளில் தம் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்றது ஒவ்வொரு தாயும் விரும்புவது இயற்கையின் நியதி அதற்காக தங்களது உதிரத்தை இழக்கமும் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவிலிக்கமும் தயங்க மாட்டார்கள் அவ்விதம் செய்வது பிற்காலத்தில் தங்கள் பிள்ளைகள் தங்களை கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து எந்த தாயும் செய்வதும் இல்லை நாங்கள் தான் கஷ்டப்படுகிறோம் நாங்கள் பெற்ற குலைகள் நல்லா இருக்கணும் அதுதான் நாங்கள் விரும்புகிறது என்று சொல்லும் தாய்கள் தான் ஏராளம் அதனால்தான் உலகத்திலேயே சிறந்தது தாய்மை என போற்றப்படுகிறது தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று பாடலில் தெய்வத்தை காட்டிலும் சிறந்த கோவிலாக தாய் போற்றப்படுகிறாள் குடியிருந்த கோவில் என்று சிறப்பிடம் பெறுவதும் தாயே நடனமாடும் தெய்வமாக விளங்கிய கூடிய தாய் எனது செய் கல்வி தேர்வுகளில் சிறந்து விளங்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களில் சிறப்பு பெற வேண்டும் என்று நினைக்கவும் தயங்குவதில்லை தமது மகனுக்கு எந்த வயதிலிருந்து நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறு கேள்வி கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு எழுந்தது கேள்விக்கு விடை தெரிந்து கொள்ள கல்வித் தேர்வுகளில் சிறந்து விளங்கிய தத்துவமேதி சாக்ரோட்டிஸின் சிஷியரான அரிஸ்டாலிடம் சென்றார் வணக்கம் ஐயா வணக்கம்ங்கா ஐயா நான் உங்கள்கிட்டருந்து ஒரு பதிலை எதிர்பார்த்து வந்திருக்கேன் கேள்வியை சொல்லுங்கம்மா ஐயா எனக்கு ஒரு மகன் இருக்கான் அவனுக்கு எந்த வயசுலேருந்து நல்ல பழக்கத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நாட்டில் நிறையா பேர் செல்வம் பெற வ வழி தேடுவாங்க ஆனால் நீங்கள் செல்வத்தை விட நல்ல பழக்க வழக்கங்களை பெ பெற தேடி வழி தேடி வந்திருக்கீங்க உங்களை நான் மனசார பாராட்டுறேன் சரி இப்போ உங்க ம வய மகனுக்கு வயசு என்ன ஐந்து வயதாகிறது ஐந்து வயதாகிவிட்டதா இத்தனை வருஷம் என்ன செஞ்சார் போ இப்பவே வீட்டுக்கு போய் உன்னுடைய மகனுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொடு ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் வீணாகிவிட்டது என்று துரிதப்படுத்தி பெண்ணை அனுப்பினார் அரிஸ்டாட்டில் நல்ல பழக்க வழக்கங்கள் தொட்டிலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டியது என்பதை தான் அரிஸ்டாட்டில் அந்த பெண்ணிடம் சொல்லி துரிதப்படுத்தினார் உண்மைதான் தொட்டில் பழக்கம் தானே சுடுகாடு வரைக்கும் தொடரும் மகாராஷ்டிர வீரர் சிவாஜி தனது தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது தாய் சொன்ன வீரர் தீர கதைகளை கேட்டு வீரர் சிவாஜியாக மாறியது என்று அவரது தாய் ஜீஜா கூறியதை ஒப்பிடும்போது கிரேக்க நாட்டு பெண் அறிந்தது காலதாமதம் எனவே இ மண்ணில் ஒழுக்கக்கேடுகள் என்னும் லூசிகள் இல்லாமல் ஒழுக்க சீலர்களாக வளம்பெற ஒவ்வொரு தாயும் கருவில் நல்ல ஒழுக்க நெறிகளை தங்களது குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் நன்றி